ஜாதின்முகிரிம்தாரைக்கம் யம் நமா நமோவி சம்பிராயோ வம்சி மஹ நமோ குருபியோபரன ஹல்தாந்திரே சேனேஸ் வை ஜன்மோம விவுடபாச்சாரியர் சத்தம் ஜீ பிரி நன்றாக சித்தாந்தம் பண்ணுகிறார் இந்த உலகத்துக்கு காரண காரியத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகம் இந்த உலகத்துக்கு இந்த மாடு ரொம்ப கத்தினு இருக்கு யாரோ ஆரம்பத்தில் சாஸ்திரங்களில் நமக்கு பழக்கம் என்னன்னா இந்த ஜெகத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் குதா ஆஜாத்தா குத இயம் விசி இந்த சிருஷ்டியானது எங்கே இருந்து வந்ததுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அது ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்தோட மூல காரணத்தை விசாரம் பண்ணுறது எல்லா சாஸ்திரங்கள்லையும் பெரும்பாலும் பார்க்குறோம் தரிசனங்கள் எல்லாமே மூல காரண விசாரம் தான் தர்சனம் சொன்ன அப்சல்யூட்ரியாலியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனத்துக்கு தான் தரிசனம் பேர் பாரமார்த்திக சத்தியம் அநேன திருஷ்யத்தே இது தரிசனம் தரிசனம் சொல்றோம் நியாய தரிசனம் வைசேஷர் சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் பூர்வ மீமாசா தரிசனம் உத்தர மீமாசா தரிசனம் பௌத்த தரிசனம் ஜெயின தரிசனம் எல்லாம் அவர்களுக்குள்ளேயும் பிரிவு சௌத்ராந்திக தரிசனம் வைபாஷிக தரிசனம் யோகாச்சார தரிசனம் மாத்தியமிக தரிசனம் இந்த தரிசனம்ங்கிறத ஃபிலாசபின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தமிழ்லையெல்லாம் தத்துவ நூல்கள் அப்படின்லாம் பேசுகிறோம் இந்த தரிசனங்கள் எல்லாமே முக்கியமாக ஒரு விசாரம் பண்ணுகிறது இந்த படைப்புக்கு மூல காரணம் என்ன வேதங்களும் பெரும்பாலான மந்திரங்கள் எல்லாம் என்ன பதில் சொல்லுகிறது பிரம்மன் தான் மூல காரணம் சொல்லு அதே வேதம் என்ன சொல்லுகிறது பிரம்மன் அகாரணம் அத்வைதம் அப்படின்னு சொல்லுகிறது வேதத்தினுடைய வார்த்தையிலேயே பிரம்மந்தான் பலமா இருக்கு யாரோ ஒருத்தர் கட்டி இருக்கிறார் அப்ப இந்த காரண காரிய புத்திங்கிறது நமக்கு ஒரு பெரிய சம்ஸ்காரமாகவே ஆயினால இந்த ஜெகத் காரணத்தை பத்தி விசாரம் பண்ற போது வேதமும் நமக்கு சப்போர்ட் பண்றதுனால பிரம்மன் காரணம் ஜெகத்காரியம் சொல்லிவிடும் அப்புறம் காரணம் சத்தியம் காரியம் மித்யான்லாம் சொல்றோம் இப்படி அது பரிணாமவாதமாக இருக்கட்டும் விவர்த்தவாதமாக இருக்கட்டும் நிறைய படிக்கிறோம் ஆனால் கௌடபாதாச்சாரியர் காரண காரிய விசாரம் அனாவசியம் காரணமாவது காரியமாக காரணக்காரியமே கிடையாதுங்கிறதா வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் ஆணித்தரமா உபதேசம் பண்ணிட்டே வருந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மந்திரம் பிரஜம் ந பகிஷ் பிரஜ்யம் அந்த மந்திரத்தினுடைய ஆதாரத்துல பலத்துல அந்த மந்திரத்தை விளக்கறதுக்காக வேண்டி இவ்வளவு பரிசிரமப்பட்டு பதினைந்து காரிக்கைகள்ல அதுவும் குறிப்பா வைத்தனம் அத்வைத்த பிரகரணம் இந்த அலாத்தி பிரகரணத்துல காரண காரிய இந்த காரணக்காரிய பாவ புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த காரண காரிய பாவ புத்தி இருக்கிற வரைக்கும் இந்த சம்சாரம் போகாது யாவத்து ஹேது பலாமேஷா அது தொடர்ந்து காரணக்காரிய ஆவேசம் இருந்தா கர்த்தம் வரும் தொடரும் எனவே இந்த ஹேது பலாவேசம் காரண காரியத்தா பாவத்தை நீக்கிறது ரொம்ப முக்கியம் நிரூபணம் பண்ற நம்ம பார்த்துக் கொண்டிருந்தோம் கடைசியா காலையில பார்த்தோம் ஏழாவது கார்கையில பார்த்தோம் சம்பிருத்தியா ஜாயத்தே சர்வம் இதுல ஒரு அர்த்தம் காலையில சொன்னேன் இன்னொரு அர்த்தத்தை நான் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும்னு சொல்லல இப்ப சொல்றேன் சம்பிருத்திங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அஜானம் சமயக்கு விணோதி ஆச்சாதயதி இது சம்பிருத்தி சம்பிருத்தியா சர்வம் ஜாயத்தை அவித்யா சர்வம் ஜாயத்தே மாயையா சர்வம் ஜாயத்தை நம்மளால விளக்க முடியறதா அந்த அலாத்தத்தை அலாத்தாந்தி இதுதான் இங்க விஷயம் அலாத்த ஸ்பந்தனே சதி அலாத்தே ஸ்பந்தனே சதி ரிஜு வக்ராதிடாது ஆபாசோ பவதி அலாத்தாந்தம் வந்து ஆயிடுத்து ரிதுவக்ராதி ஆபாசி அதே மாதிரி அத்வைத சைதன்யம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா தைதிர இருப்பே இல்லை சத்தா போயிடுது சர்வம் ஜாயத்தே சர்வம் சம்ருத்தியா ஜாயத்தே இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்ற ஆதிசங்கர் சொல்ற இந்திய புத்திக்கு காரணம் என்ன நம்ம மனசுல அது ரொம்ப அழகா பதிந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த லௌகிக்க விவகாரத்தில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்ற ஆதிசங்கர் அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கலாம் சுலபந்தான் நமக்கு ஏன் வேதாந்தத்துல இவ்வளவு சொல்லியும் மனசுல பதியதில்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டோம் எதுக்கெடுத்தாலும் காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணியும் பழகிருக்கும் எல்லா எல்லாத்தையும் மூல காரணத்தை ஆராய்ச்சி பண்ணாட்டாலும் கூட சாதாரண விஷயங்கள்ல எல்லாம் காரண காரிய விசாரம் பண்ணிட்டுதான் இருக்கும் இது பண்ணினா அது வரும் இந்த பணத்தை போட்டா அது வரும் ஏதாவது பண்ணினா அந்த காரண காரியங்கிறது நம்மளை அறியாமையே ஊர் இருக்கு விதை மரத்தை பார்க்குறோம் மரத்தை பார்க்கற இது எந்த விதையிருந்து வந்ததுப்பா என்ன வெரைட்டி இது விதை போடணுமா நாற்று வைக்கணுமா இல்லை அப்படியே குச்சியை எடுத்து நட்டு வச்சா வருமா அப்படிலாம் எத்தனையோ காரியம் பண்ணிகிட்டே இருக்கோமே ஆனா இந்த லௌகிக்க விவகாரத்தினால நமக்கு உலகத்தில் அந்த துவைத்த புத்தி பேத புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை போய் பொய்யன்னு சொன்னோமா இந்த உடம்பு ரொம்ப வருஷமா பழகி போயிடுத்து இதோட ஜனங்களோட பழகி இருக்கும் இது வந்து அதுவும் பொய் உடம்பும் பொய் யானே பொய் என் நெஞ்சும் பொய் கரெக்ட் சந்தேகமே இல்லை யானே பொய் என் நெஞ்சும் பொய் எல்லாமே பொய் என் அன்பும் பொய்னர் மாணிக்க வாசகர் சொன்னார் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் பழகி போச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் ஆற்றில போய் நீங்கள் ஆற்று உரமாக பக்கத்துலேயே நின்றுண்டு ரொம்ப நேரம் தண்ணீரை பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களோ தெரியாது அதாவது நீங்கள் அப்படியே பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா விழுந்துருவீங்க உங்களை அறியாமல் அது தலை சுற்றும் அது பார்த்துட்டே போயிட்டே இருக்கா வேகமாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்னா கரையில் உட்காந்துன்னு இப்படியே பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய சுழற்சி இருக்கு இல்லையா அது நம்மளை சுழட்டி உள்ள த இழுத்துடும் அது மாதிரி இந்த விவகாரம் இந்த விவகாரம் வந்து என்ன பண்ணும்னா அப்படியே பண்ணிண்டே இருந்தோம்னு வச்சு அதே போயிடுவோம் அப்படி ஒரு சக்தி இருக்கு ஒன்னும் வேண்டாம் இந்த சீரியல் பார்க்கிறாங்களே எல்லாரும் சொன்னாதான் புரியும் அந்த டைம் வந்தாச்சுன்னா நீங்க அவங்கள ஒன்னும் பண்ணவே முடியாது அப்படியேர்வ் ஆயிடும் போது அந்த சீரியல்ல ஒன்று இருக்க சும்மா பார்த்துட்டு இருப்போம் என்னதான் நடக்கிறது அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக அந்த கதாநாயகனுடனும் கதாநாயகியனுடனும் இரண்டரை கலந்து விடுவோம் அப்புறம் கடைசியில் அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது நம்மளுடைய கஷ்டமா ஆயிடும் அது வெறும் நிழல் தானே யோசிப்போமோ அதை பத்தி போன் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லுவோம் அந்த கதை என்ன ஆச்சு பார்த்து இந்த காலத்தில் நாவல் எல்லாம் வரும் எல்லாரும் அதுக்காக பரபாம் என்ன வரப்போறதோ தெரியல அடுத்த வாரம் சரியான இடத்துல தொடரும் போட்டுடுவான் அப்ப என்ன அடுத்த வாரம் இது எப்ப வரப்போறதோ வரப்போறதோ வந்த உடனே வீட்டில் ஒரே அடிதடி நான் தான் முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் பொய் இந்த பொய்க்கு இவ்வளவு அடிதடி வீட்டுல அதே மாதிரி இந்த சினிமாவை பார்க்கிற போது கொஞ்சம் ஆரம்ப பார்க்கிற போது கொஞ்சம் முதல்ல இதா இருக்கு அப்புறம் நேரம் ஆக ஆக இன்வால்வ் ஆயிடுறோம் அப்புறம் என்ன பண்றோம்னே தெரியல தேம்பி தேம்பி எழுவது இது இப்படி இருக்கு அதே மாதிரி அப்படிதான் நம்ம சில சமயம் சில பேர் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு தீர்மானமா இருப்போம் நம்ம சொல்லிப்போம் வந்தா வாயே திறக்க போறதில்லை அந்த ஆள்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது பேசினா தேவையில்லாதெல்லாம் பேசி நம்ம மனசுக்கு எடுத்து விட்டு போயிடுறான் இனிமே அந்த ஆள்கிட்ட பேசுறதில்லை அவளோ அவனோ கூட வச்சும் கூட அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஆனவன அவங்க வருவாங்க அப்புறம் எப்படி இப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நெய் நெச்சு கொஞ்ச நேம் கழிச்சு நம்ம வாயை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் நமக்கும் ஏதாவது சொல்லணுமே இருக்கும் பேச ஆரம்பிச்சிடும் கடைசியில் போன உடனே தெரியாத இதெல்லாம் சொல்லி தொலைச்சுட்டோம் சொல்ற மாதிரி இல்லையா இதுதான் விவகாரத்துடைய சக்தி அதனால காரியம் பண்ணிண்டே இருந்தா என்ன ஆயிடும்னா எல்லாம் நம்ம எதுக்கு வந்தோம் இந்த உலகத்தில் என்னத்துக்காக வந்திருக்கோம் என்ன பண்ணுறோம் அதனால தான் சாஸ்திரத்தில் அடிக்கடி காலம்புரை எழுந்த உடனே என்னெல்லாம் நினச்சுக்கணும்னு ஒரு சட்டமாகவே வச்சுட்டாங்க எழுந்து நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க நீ புண்ணியம் பண்ணணும் நீ செத்து போன பிறகு உங்ககூட புண்ணியந்தான் வரும் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வரமாட்டான் இந்த வம்பு தும்பெல்லாம் வராது அது பாபரூபமாக வேலை செய்யும் இப்படிலாம் நிறைய சொல்லி வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் மாத்தா நாஸ்தி பிதா நாஸ்தி அர்த்தி கிரி தஸ்மாகற சொல்யத்தை சர்வம்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் சாஸ்வதம் போல தோன்றுகிறது இந்த வாழ்க்கை உண்மை போல தோன்றுகிறது ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த தேனை அவித்யா காரணேன சாஸ்வதம் நாஸ்தி இது ஒன்னும் சாஸ்வதமில்லை இது நிலைத்ததில்லை இந்த நாம ரூபங்கள் நிலைத்ததில்லை ஆனால் பிரம்மம் அழிவதில்லை அப்படி ஒரு அர்த்தம் சத்பாவேனஹி அஜம் சர்வம் தேன உச்சேதா நாஸ்தி இந்த உலகம் அழியாததுன்னு சொல்லலாம் இந்த உலகம் அழியக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த உலகத்தை பிரம்மமா பார்த்தா அழியாதது இந்த உலகத்தை நாமரூபமா பார்த்தா அழியக்கூடியது ஒரே இதுதான் சொல்ற களிமண்ணா அழியாதது பானைய பார்த்தேன்னா அழியக்கூடியது திருஷ்டி பேதா அவ்வளவுதான் இந்த நாமரூபேதம் கொடுக்காதே அப்புறம் அடுத்ததும் பார்த்தோம் இது தோற்றம் உண்மை அல்ல வாஸ்தவமான தோற்றம் அல்ல இது மாயாமயம் மாயோபமம் அந்த மாயைங்கிறது அப்படி மாயைன்னு ஒரு பொருள் இருக்கே பிரம்மம்னு ஒன்னு இருக்கு மாயைன்னு ஒண்ணு இருக்கு உலகம்னு ஒன்னு இருக்கு அப்படிலாம் இல்லப்பா மாயைன்னு சொல்லிட்டாலே அது விளக்க முடியாதுன்னு அர்த்தம் விளக்க முடியாது இல்லாதது மாயைக்கு மதிப்பு தராதே மாயைக்கு மதிப்பு தராதே அது அனிர்வச்சனீயம் மித்யா அனுபவத்துக்கு இருக்கு ஆனா அறிவுக்கு இல்லை இல்லாததுக்கும் மித்யாவுக்கும் என்ன வித்தியாசம் அபாவத்துக்கும் அசத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் என்ன வித்தியாசம் இது எப்படின்னா அது இல்லை தெரியல தெரிய இது எப்படின்னா இது இல்லை ஆனால் தெரியும் இல்லை ஆனால் தெரிகிறது எதுவோ அது தெரிகிறது ஆனால் உண்மையில் இல்லை பானை தெரிகிறது ஆனால் பானை இல்லை அதனால வந்து முயல் கொம்பு இல்லை தெரியவில்லை பானை தெரிகிறது ஆனால் இல்லை கழிவன் தான் இருக்கு அதே மாதிரி பிரபஞ்சம் தெரிகிறது ஆனால் இல்லை பிரம்மை சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி நவித்யத்தை அதை மேலும் விளக்கி சொல்றது தர்மங்கள் எந்த தர்மங்கள் தோன்றுவதாக கருதப்படுகின்றனவோ அவைகள் உண்மையில் தோன்றவில்லை பொய்யாக தோன்றுகிறது பொய்யாக தோன்றுகிறது ரெண்டு சொல்லுவோம் தோன்றவே இல்லைன்னு சொல்லுவோம் பொய்யாக தோன்றுகிறது சொல்லுவோம் ஏன் பொய்யாக தோன்றுகிறது சொல்றோம் நமக்கு இந்த தோன்றுகிறது தோன்றுகிறது தோன்றுகிறது சம்ஸ்காரம் பலமாய் இருக்கிறதுனால அது பொய்யாக தோன்றுகிறது சொல்றோம் விஷயம் சரியா புரிஞ்சாச்சுன்னா கேள்விக்கே இடம் அது தோன்றவே இல்லை தத்துவ தக தத்துவத்தே தேஷாம் தர்மாணாம் ஜென்ம மாயோபமம் மாயோபமம்னா என்ன மாயாஜால காரியத்தை போன்றது எப்படி சொப்னம்னு சொன்னோம் மாயாஜாலம் சொன்னோம் அலா தான் மூணு திருஷ்டாந்தான் வச்சுருக்கோம் சாச்ச மாயா நவித்தியே அதை விளக்கி சொல்றார் அடுத்த காரிக்க படிக்கலாம் यथा यथा माया माया जायते नित्यो न யோரோமேஷுனா ஜன்மயோனி தர்மேஷு யோஜனா அந்த திருஷ்டாந்தத்தை விளக்கி சொல்ற இந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிறதா தெரியல அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்த ஒரு மாயாஜால காட்சி ஒரு இந்த மாயாஜால காற்றாலும் ஒரு மாங்கொட்டை வழக்கமாக தெரியாது வேற மாயாஜால இருந்திருக்கிறது இந்த இலக்கியங்கள் மூலமாக தெரிகிறது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்க பார்த்துருக்க தெரியாது அப்ப வந்து ஒரு மாங்கொட்டையை காட்டுவோம் நமக்கு முன்னாலேயே ஒரு குழியை பறிச்சு அந்த மாங்கொட்டையை நட்டு மூடிடுவோம் தண்ணி விடுற மாதிரி பண்ணுவோம் அப்புறம் ஏதோ மூடுவான் இப்படின்னு திறந்தா அப்புறம் பெருசாயிடும் பழமெல்லாம் கூட எடுப்பான் எடுத்து கொடுப்பான் எப்படி அது எப்படின்னு தெரிஞ்சா எவ்வளவு சௌரியமா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது இருக்காது அந்த இடமே இருக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது திடீர்னு அந்த மா மாமரத்தை வந்து மாமரத்துல இருந்து பழத்தை பொறிச்சு கொடுத்து பழத்தை சாப்பிடக்கூடிய சொல்லுவானோ எப்படி இருக்கு பழம் இப்படிலாம் கேட்பானோ அது மாதிரி அது நம்ப முடியறதா நம்மளால நடந்திருக்கு பார்த்தவர் இங்கே இருக்கார் வேணாம் விளக்கமெல்லாம் தனியாக கேட்போம் மா அதுல இருந்து என்ன சொல்ற அந்த விதையும் மாய அந்த செடியும் மாய அந்த பழமும் மாய ஆனா அது என்னன்னா அதை பத்தி என்ன விளக்கம் சொல்றது அது இல்லை உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை இல்லை ஆனா நடந்ததா இல்லையா தெரிஞ்சது பார்த்தே இல்லையா அனுபவிச்சே இல்லையா அனுபவிச்சு ஆனா உண்மையா உண்மை இல்லை மாதிரிதான் நீ பார்த்துட்டே இருக்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்க இது உண்மை இல்லை அது உண்மை இல்லைன்னு புரியறது இது உண்மை இல்லையே கண்டின்யூ பண்றது அப்படின்னா கண்டின் நீ புத்தியால புரிஞ்சுக்கணும் இது கண்டின்யூ பண்ணினாலும் உண்மை கிடையாது இதுவும் அது வந்து ஒன்னா இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு இதை படுத்தி படிப்பானே இது தானா போயிட போறது அப்படி இல்லை இதுல இருந்துகிண்டே இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் அதுல இருக்கோம் இதுல இருக்கும் ஆனா இதுக்கு அடிமையாக நாம இல்லை இந்த உண்மையை புரிந்து கொண்டு அதனால உண்டான அங்குரம் என்ன இந்த முளை விட்டுருக்க அந்த செடியும் மரமும் பழமும் எல்லாம் மாயை நித்தியோ நச்சோதி இது பொய்யிலிருந்து தோன்றி பொய்யிலிருந்து தோன்றிருக்கு அதே மாதிரிதான் இது இதை புரிஞ்சுக்கோப்பா இது நித்தியம் இல்லை இது தோன்றவே இல்லை தோன்றாத ஒன்றை போய் அத நித்தியம்னு சொல்ல முடியுமா நச்ச உச்சேதி தத்வத் தர்மேஷு அது நித்தியமானதுமல்ல அது அழியா அது பொய்யானது அது பொய்யானது அழிஞ்சது இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கல்பனை மாய கற்பனை அதுக்குதான் இன்னொரு வார்த்தை போட்டாரு இது நிலைச்சது இல்லை உண்மையானது இல்லை இது அழிக்க வேண்டியதும் இந்த சம்சாரத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தா தானே அழிக்கிறதுக்கு அது எங்க இருக்கு மா என்னத்துக்கு அழிக்கணும் மாயையே மாயன்னு புரிஞ்சுடா போறும் மாயையை அழிக்க வேண்டியது இல்லை மாய உண்மையானதும் இல்லை மாய நித்தியமானதும் இல்லை ஆகவே சொன்னார் அச்சித்யான் அதுதான் தத்வத் தர்மேஷு யோஜனா இது திருஷ்டாந்தம் தத்வத் தர்மேஷுனா என்ன அர்த்தம் நாம ரூபேஷு ஜகத் பதார்த்தேஷு பிரபஞ்சேஷு போட்டுக்க வேண்டியதான் பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் ஜகத்தில் யோஜனான என்ன இந்த திருஷ்டாந்தத்தை இந்த தாஷ்டாந்தத்தில் எக்ஸாம்பிள நம்ம எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் படிக்கிறோமோ அந்த எக்ஸாம்பிள் அதுல பொருத்தி பாருங்கிறார் எப்படி விதையும் மாயை அந்த மரமும் மாயையோ அது மா இந்த உலக வாழ்க்கையும் மாயை அவ்வளவுதான் இதுல ஜென்மாவும் கிடையாது நாசமும் கிடையாது கிடையாது இறப்பும் இல்லை இருப்பும் இல்லை இது பிறக்கவும் இல்லை இருக்கவும் இல்லை அழியவும் இல்லை பிறந்திருப்பதாக தோன்றுவதும் இருந்து கொண்டிருப்பதாக தோன்றுவதும் செத்து போவதாக மாயா மாயா மாயா ஒரு பாட்டே வந்துருக்காவே மாயா மாயா மாயா சாயா பாட்டே இருக்கா மாயா மாயா நிழல் மாயா தத்வத் அடுத்தது படிக்கலாம் இப்ப என்ன சொல்ல போறார் கேட்டா இந்த அசிந்தியம் கிரதத்த விளக்கி சொல்ல மா எ பண்ண முடியது மாயை வாக்கால் விளக்க முடியாது இந்த ஜெகன் மித்யாத்துவத்தை நிரூபணம் பண்றார் இந்த ஜெகத் மித்யா இது அனிர்வச்சனீயமானது இந்த பிரபஞ்சம் சொல்றார் படிக்கலாம் சர்வ தர்மேஷு ோச்சுர்மாாத்த எவர் வர்த்தே விவேகஸ்தற்ற நோச்சியத்தே இந்த காரிகைய ஆதிசங்கரர் விளக்குற விதம் எப்படின்னு கேட்டா இந்த வஸ்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே அஜம் அஜம் சொன்ன என்ன அர்த்தம் அதுல இருந்து எதுவுமே தோன்றலாம் எத்திச்சி நாரிக்க மறந்துடவே கூடாது ஜாவ சம்பவோஸ் வித்தியாத்து சத்தியம் எத்திச்சே எதுவுமே தோன்றவில்லைன்னு சொல்லிவிட்டார் சர்வர்மேஷு அஜேஷு போனத்திலயும் சேராது ஏன்னா ஏகவச்சனம் பகுவட்சனம் திவச்சனம் எல்லாம் எப்போ வஸ்து இருந்தா தானே இரண்டாவதா ஒரு பொருள் இருந்தா தான் ஏகவச்சன திவச்சன பகுவச்சனத்துக்கு எல்லாம் மதிப்பு ஆனா இது ஸ்லோகமா எழுதி சொல்ல வேண்டியிருக்கு அதனால சொல்ற அஜேஷு சர்வ தர்மேஷு அசாஸ்வத அபிதா நே எல்லா பதார்த்தங்களும் உண்மையிலே சங்கராச்சாரிய சொல்றார் ஆத்மசு அஜேஷு அஜேஷு ஆத்மசு இந்த பதார்த்தங்கள் உண்மையிலேயே பிறப்பற்றது தோன்றாதது நித்திய ஏகரச விஜப்தி மாத்திர சத்தாக்கேஷு அப்படி சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு நித்திய ஏகரச விஜப்தி மாத்திர சத்தாக்கேஷு எல்லாம் அந்த சைதன்ய சத்தாவில தான் இருக்கு எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே போய் சாஸ்வத்தமா அசாஸ்வத்தமா எப்படி சொல்றது புரிஞ்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கையிலையும் எதையுமே தேவையில்லை எப்போ இருக்கிறத பத்தி பேச வேண்டியதே இல்லை என்ன பண்றது பதார்த்தத்தை ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லை இருக்கிற பதார்த்தத்தை பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது சர்வதா அஸ்தி அது என்னத்தை பேசுறது விவேகம் பண்றது அபிதா விவேகா தத்தன உச்சியே இந்த உலகத்துல எது சாஸ்வதம் அசாஸ்வதம் பார்க்க வேண்டியது இல்லை நமக்கு ஆன்மீக வாழ்க்கை தொடங்குற போது என்ன சொல்றோம் நமக்கு இந்த பணம் சாஸ்வதம் இல்லை பதவி சாஸ்வதம் இல்லை புகழ் சாஸ்வதம் இல்லை எல்லாம் நிலைக்காது நில்லாதனவற்றை நிலை நின்று உணரும் உணரணும் இப்படி எல்லாம் அனித்தியம் அசுகம் லோக்கம் பாட்டெல்லாம் பாடுறோம் நிறைய அவர் சொல்றார் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு அதை பத்தி பேச்சே இல்லைங்கிற சாஸ்வதமாவது அசாஸ்வதமாவது விவேக்கமாவது பகுத்தறிவுக்கு இடமே இல்லைங்கிற பகுத்தறியணும்னா ரெண்டு பொருள் இருந்தா பகுத்தறிய முடியும் பகுத்தறியக்கு என்ன விஷயம் இங்க இருக்கு பகுத்தறிய பொருள் இல்லை இரண்டு பொருள்கள் இருந்தாத்தான் பகுத்தறிய முடியும் பகுத்தறியக்கு ஒன்றும் இல்லை நிலைத்ததா நிலையில்லாததாங்கிற கேள்விக்கும் இடையும் இல்லை இன்னும் சொல்ல போனா என்னன்னா வார்த்தைக்கே இடம் இல்லை எத்தனை வர்ணாகா நே இப்படி ஒண்ணு இப்படிதான் ஆதிசங்கரர் அர்த்தம் சொல்லி இருக்க ஆத்மாக்கு அனிர்வசனியதாத் வார்த்தையால சொல்ல முடியாது எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விற்பியால் வஸ்துவை காட்டிட்டன்றோ எப்படி காட்டுறது ஆதேச நேதி இது இல்லை இது இல்லைன்னு அஜ்ஞானத்தை நீக்கிறதன் மூலம் லட்சணையா போதையாத் போதையா தான் உபதேசம் உச்சத்தை இந்த பிரபஞ்சம் மாயாமயம் இதுல வந்து இது நிச்சயமா அழிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையிலேயே எல்லாம் அஜம் பிரம்ம அஜம் பிரம்மன்ல வந்து இது இருக்குமா இருக்காதா இல்ல இதை பிரிச்சு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமாங்கிறது எல்லாம் கிடையாது ஆரம்ப பாடத்து எல்லாம் பகுத்தறியும் எது நிலையற்றதுங்கிற கேள்வி எல்லாம் ஆரம்பத்துல சொல்லிக் கொடுத்தோம் சொற்களினால அந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம் உண்மை புரிஞ்சாச்சு சொற்களுக்கெல்லாம் வேலையில் மனசாசா இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள் மாதம் சொல்ல முடியும் அவசியம் இல்ல இல்லாததிலையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதையும் சப்தத்தினால விளக்க முடியாது அதையும் சப்தத்தினால விளக்க முடியாது ஆனா எத பிரம்மனை சப்தத்தினால விளக்க முடியாது ஏன்னா சப்த பிரகாசகம் அபியுத்தே ததேவ பிரம்மத்துவம் வித்தி வாக்கால எதனை விளக்க முடியாதோ எதனால வாக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறதோ அதுவே பிரம்மம் அதுவே நீனோ பிரடிச்சிருக்கோம் ஆகையினால வாக்குனால விளக்க முடியாது கொண்டு வரணும் சன்னா பெ சன்னா பிபயாத்மிக்கானோ பின்னா பின்னா பிபயாத்மிக்கானோ சாங்கா பனங்கா பிபயாத்மிக்கானோ மகாத் தா நிர்வச்சனிய ரூபா ந ரூபே கத்தோப்பலபே நான்தோ நச்சாதிர் நச்சசம்பிரதி வந்து விளக்க முடியாத ஒரு பொய்பொருள் அது விளக்க முடியாத ஒரு மெய்ப்பொருள் அவள் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன இது விளக்க முடியாத பொய்பொருள் அது விளக்க முடியாத மெய்பொருள் அப்படின்னு சொன்ன அது வழங்க முடிய உணரும் மருளான இன்பம் பயக்கும் நீங்கி மாசு காட்சி அவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து கற்று இண்டு மெய்ப்பொருள் கண்டார் கலைப்படுவர் நெறி ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள பிறப்பு சார்புணர்ந்து சார்பு ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் காமம் வெகுடி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நோய் படிச்சு பார்த்தா தெரியும் விஷயம் அடங்கி வச்சிருக்கு ஆனால் இது பாருங்க விளக்க முடியாத மெய்ப்பொருள் விளக்க முடியாத பொய்பொருள் விளக்க முடியாத பொய்பொருளை ஒதுக்கி தள்ளு விளக்க முடியாத மெய்பொருளை விளக்க முடியாது என்று சொல்லுவதன் மூலம் விளங்கிக் கொண்டு ஏன் விளக்க முடியாதுங்கிறத விளக்கி சொன்னா தான் விளங்கும் மெய்ப்பொருளை ஏன் பொய்பொருளை விளக்க முடியாது என்பதையும் விளக்கி சொன்னால்தான் பொய்பொருள் விளங்க விளங்கிக் முடியாது என்பது விளங்கும் விளங்கணும் ரெண்டுக்கும் விளக்கம் இத விளக்கி சொல்ல முடியாதுன்னு விளக்கி சொன்னாதான் இதுவும் விளங்கும் அதையும் விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொன்னாத்தான் அதுவும் விளங்கும் இப்ப விழுந்து விழுந்து இப்படி படிக்கிறது எதுக்கு இத விளங்கிக்க முடியாது இதை விளங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இதையும் விளக்கம் பொய்பொருள் விளக்கம் பொய்பொருளையும் அசாஸ்வதத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது பொய்பொருள் என்னத்துக்கு விவேகம் விவேகத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை மெய்ப்பொருள் விவேகம் தேவையில்லை ரெண்டு பொருள் இல்லை இது என்ன மாயாம அது அப்படின்னு விவேகம் பண்றோம் இப்படிதான் படிக்க முடியும் ஒன்னு புரியுது சுவாமிஜி விவேகமே தேவையில்லைன்னு புரிஞ்சு எந்த விவேக்கம் தேவையில்லைன்னு புரியும் எத்த வர்ணா நே சர்வர்மேஷு அஜேஷு அசாஸ்வத அபிதா விவேக ந உச்சத்தை எ வர்ணாக ந வர்த்தந்தே தா உச்சே எங்கு சொற்கள் இயங்காதோ அங்கு ஆராய்ச்சி செயல்படாது தேவையில்லை ஆராய்ச்சி முடிந்து விடுகிறது அர்த்தம் ஆராய்ச்சி முடிந்து விடுகிறது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீங்க ஞாபகப்படுத்தி பாத்துக்க பல முறை சொல்றது உண்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது பரம்பொருள்னதுக்கும் வாக்குக்கும் எட்டாது வாக்கு அப்ப இது வரக்கும் வாக்கு எட்டாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் புரியணும்னா எப்ப தெரியுமா புரியும் பிரம்மன் புரியாமல் பிரம்மசுக்கும் வாக்குற ஸ்டேட்மெண்ட் புரியாது வாக்குக்கு எட்டாததுங்கிற அந்த உபதேச வாக்கியமே புரியும் இல்லாட்டி மனசுக்கு வாக்குக்கு எட்டாதுன்னா மனசுக்கு வாக்கு எட்டாதுன்னா சூன்யம் தான் தோணும் மனசுக்கு வாக்குக்கு எட்டாதது ஆனா அது மனசையும் வாக்கையும் அதுதான் ஒளிர்விக்கிறது அப்படின்னு சொல்ற போது புரியணுமே எதனால் இந்த உபதேசம் பண்ற புரியணும் எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதனை அறிய முடியாதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ அது நமக்கு பாடம் செலுத்திறார் ஓம் மனசு நீ அறியறியா இல்லையா கேட்கிறார் ஆமா ஏ மனசன் அறியிறேன் ஓ மனசு என்னத்தை இல்லாம நினைக்கிறது அறியறது நினைக்கிறது அது என்னத்தை இல்லாம நினைக்கிறதுங்கிறத நீ அறியறியா இல்லையா ஆமா அறியறேன் அப்ப மனசு உன்னால் அறியப்படுறதா மனசால நீ அறியப்படுறியா இது இது இது இப்படி சொல்றபோது புரியறதா இல்லையா புரிஞ்சுதான் வேற வழி கிடையாது இது புரியலன்னு சொன்னா புளியோதரை உள்ள நிறைய போயிடுத்துன்னு அர்த்தம் சரி இல்லேன்னு தலையெல்லாம் ஒரே மண்டி கெடுக்குன்னு அர்த்தம் இதுல என்ன பெரிய கஷ்டம் ஓ மனச நீ பாக்குறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்ட ஆமாமா பாக்குறேன் ஓ மனசுல என்ன இல்லாம வருது அது கொஞ்ச நேரம் வந்து சத்தகுணமாவும் இருக்கு ரஜோகுணமாவும் இருக்கு தமோ குணமாவும் இருக்கு அதுல என்ன இல்லாம நல்லதும் வர்றது கெட்டதும் வர்றது ரெண்டும் கெட்டானா இருக்கு எல்லாமே வர்றதுன்னு நீ சொல்றியே அப்ப ஓ மனச நீ பாக்கிற இல்லையா மனசு உன்ன பார்க்கறதா இல்ல நான் தான் மனச அப்ப நீ இருக்கியா இல்லையா இருக்கேன் அறிகிறேன் அப்புறம் மனசால என்ன தெரிஞ்சுக்க முடிய வேணுமா அவசியமா தமேவாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாத் இப்ப மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன சொல்றோம் மனதையும் வாக்கையும் எது ஒளிர்விக்கிறதோ எது நீ தான் அப்படி சொல்லிவிட்டாரா ந தாசையே சூரியன் தேமம்மான் அடுத்த ஸ்லோகம் படிக்கல மமைசோ ஜீவலோகே ஜீவ பூதனா மனசானி இந்திரியானி பிரகிருஸ்தானி கருஷதிக்கு அங்கம் முக்தம் இந்த வார்த்தை எல்லாமே தேவையில்லைங்கிற கொஞ்ச நேரம் போருகோச்சே கடைசியில என்ன தோணும்னா அலாத்தி சாந்தி பிரகரணத்தை மூடுன்னு புரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி மூடணும் புரியாம போய் மூட இது புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன்னு அமரி துர்லபம் சொல்லிக் கொடுத்தது அவ்வளவு இதான் நமஸ்காரம் பண்ற இப்ப இனி வரக்கூடிய ரெண்டு காரிக்கையும் ஏற்கனவே சொன்னதுதான் இது வந்து அத்வைத்த பிரகரணத்துல இருபத்தி ஒன்பதாவது காரிக்க வந்ததுன்னு நினைக்கிறேன் அத்வைத்த பிரகரணத்துல இருபத்தி எப்போ படித்த இருக்கும் அது கொஞ்சம் மாத்தி இருக்கு அதேதான் முப்பதாவது காரிக்கை கொஞ்சம் மாறிதான் வருது ஒன்பது முப்பது எவ்வேசம் ஸ்பந்தத்தை மாயா மன தாசம் ஸ்பந்தே மாயா மன அத்யஞ்சாசம் மனஸ்வன இங்க சித்தம்னு போட்டிருக்கு அங்க மனஹான் போட்டிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால என்ன அர்த்தம் விளக்கத்தை அந்த நோட்ஸ் பார்த்துங்க சித்தம் சலதி ததா ஜாக்கிரா பாசம் சித்தம் சலதி அத்வயஞ்சாசம் தரும் அதெல்லாம் விளக்கி சொல்றார் இப்ப இந்த அலாத்த ஸ்பந்தனம் இருக்கே அந்த அலாத்த ஸ்பந்தனத்தினால ரிஜிவக்ராதிக்க ஆபாசம் அந்த ஆகாரங்கள் எல்லாம் ஒரு ஆபாச தோற்றம் சொன்னார் அதை விளக்கி சொல்ற ஸ்வப்னே சித்தம் மாயையா சலதி சித்தம் மாயையா துவயாபாசம் பவதி மாயையா சரதி சேத்பாசம் பதி சொல்ற சங்கராச்சாரியார் சொல்றார் அது வந்து வெறும் தாட்டோட மோஷன் ஆதிசங்கரம் ஆங்கிலத்தில் சொன்னா தாட் மோஷன் சொல்றோம் இல்லையா எண்ணங்களின் அசைவே உலகத்தோற்றம் எண்ணங்களின் அசைவே உலகத் பரமார்த்த மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது பரமார்த்த அத்வை சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கு அது என்ன பண்ணுகிறதுனா சொப்பனத்தில் ஒரு மாதிரி உலகத்தை சிருஷ்டி பண்றது அதே மாதிரி சித்தம் ஜாகரத்வயாபாசம் ஜத்திலையும் துவயாபாசம் வருது கிரகண கிராகிறதுலயும் இருக்கு ஜாகரத்திலயும் இருக்கு கிரகிப்பவன் அறிபவன் அறியப்படு பொருள் அனுபவிப்பவன் அனுபவிக்கின்றதுங்கிறதெல்லாம் என்னன்னா மாயா சித்தம் சித்தம் மாயா சலத்தின் இந்த இடத்துல சித்தம்ங்கிறதுக்கு மனசுன்னே அர்த்தம் பண்ணலாம் ஆனா சைத்தன்யம்னு அர்த்தம் பண்ணலாம் ரெண்டுக்கும் இடம் கொடுக்கறது சித்தம் சலத்தின்னு சொல்லலாம் சைத்தன்யம் தான் சொல்லலாம் தப்பு இல்லை நான் அதை முன்பு சொன்னதை நீங்க பார்த்தா தெரியும் சொல்லிவிடு அங்கேயே தான் சொன்னார் கிராஹிய கிராக ரூபேன துவயாபாசம் ஸ்பந்தத்தேப்னே துவயாபாசம் ஸ்பந்தத்தை சொல்ற மாயையா மனஹா ஆனா நீங்க இங்க சித்தம் செலத்திங்கிறத சங்கராச்சாரியார் மனசுன்னு தான் சொல்றாரு இங்கும் அல்ல சித்த சப்தத்துக்கு இதுவரைக்கும் சைதன்யம்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அங்க ஒரு மாதிரி சொல்றீங்க இங்க ஒரு மாதிரி சொல்றீங்களேன்னு குழப்பிக்காதிங்க ஆஹ் சித்த சப்தத்துக்கு மனசு சலிக்கிறதுனால இந்த மேலும் விளக்கி சொல்ற சந்தேகமே இல்ல அத்வயம் தான் தோன்றுகிறது அத்வயம் சித்தம் நீங்க பிரியாத அத்வை இருக்கு ஆகாரங்கள்னா அலாதத்துக்கு வேறையா இல்ல அந்த அர்த்தத்திலையும் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை உலகமா காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தான் அத்வைத்தந்தான் எல்லா எல்லா நிலைகளிலும் அத்வைத பிரம்மன் இருக்கு அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது இது கேவல ஆபாசம் அதே மாதிரி அது உண்மையில் இல்லை என்பது பொருள் அடுத்தது வேதான் ஜீப்பா சதனன்ஸ்வசு அண்ட்வேதான் அனிர்வசனிய பிரம்மனுக்கும் பொருந்துகிறது மாயைக்கும் பொருந்துகிறது மாயைக்கு சொல்றதுக்கு அர்த்தம் வேற இது பொய்யானது இத விளக்க முடியாது அந்த அது மாத்திரமில்லை வாக்கும் மனசும் பொ சேருமா மெயில சேருமா எல்லாம் விட்டு பாருங்க ஆகியனால பொய்யான வாக்கு மனச வச்சிருந்து மெய்யானதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க ஆனா ஒரு மாதிரி அது காட்டி விடுகிறது எப்படி சொல்ல பசிக்குற சாப்பாடுதான் பிரயோஜனம் அப்படின்னா பார்த்திருக்கோம் மெய்பொருளை உணர்ந்த பிறகு நமக்கு இது புரிகிறது பொய்யான மனசுக்கும் வாக்குக்கும் இனி வேலை இல்லை தெரியுது அப்பாற்பட்டது நிர்வச்சனம் பண்ண முடியாது இதையும் நிர்வச்சனம் பண்ண முடியாது சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா அது பாரமார்த்திக சத்தியம் சொல்லி இதுக்கு வேறாக பிரிச்சு சொல்றோம் இது சதசத்தியான் அனிர்வச்சனியம் அது பாரமார்த்த சத்தியம் மனசுக்கும் வாக்குக்கும் அப்பார் சொல்ற ஸ்வப்னத்திற்கு அண்டஜான் ஸ்வேதஜான் ஜீவான் பசிய கனவுல பாக்கிறான் எதுவுமே நனவுல உண்மையில் திரும்பவும் அலாத்த திருஷ்டாந்திலிருந்து திரும்பவும் திருஷ்டாந்த வந்துட்டார் என்ன பண்றான் எல்லா திசைகளையும் எல்லாம் போட்டு ஜான் அதெல்லாம் இல்ல வாபின்னு போட்டத்தினால அபிசப்தத்தினால எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றுவத பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது முட்டையிலிருந்து வர்றது அப்புறம் வந்து என்னது வேர்வையிலிருந்து வர்றது வேர்வையிலிருந்து உற்பத்தியாக இருந்து அப்புறம் கர்ப்பத்தில இருந்து வரக்கூடிய உயிர்கள் அப்புறம் முட்டையை பொலந்து என்ன பண்றான் நாலு வகையான ஜீவராசிகளையும் பத்து தசையிலையும் பார்க்கறான் இதே இந்த பேதத்தையே பார்க்கறான் பிரச்சரன் திக்ஷுவை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் அது ஏனோ வர்றது அதே கதை தான் ஜாகிரத்துக்கு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்து ஆகணும் இல்லாட்டி நீ அதிலே போயிடுவியே இத பத்தி இருக்கிற போது ஆராய்ச்சி பண்ணுவோமா இப்படி உக்காந்து நம்ம பண்ற விவகாரத்தை நம்ம கடிக்கிற கூத்த நம்ம விவகாரத்தில் பேசுற காரியங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் உக்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கே சிரிப்பாக வரும் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது நம்ம காரியத்தை பார்த்தா நமக்கே சிரிப்பாக தான் வரும் அப்புறம் சிரித்து கொண்டே அழ வேண்டியது அழுது கொண்டே சிரிக்க வேண்டிதான் அதனால எல்லாம் பண்றான் சதா பசிக்கு அமெரிக்கா போயிட்டான் சம்பாதிக்கிறதுக்க அங்க போய் சம்பாதிச்சான் அப்புறம்தான் தெரிஞ்சது நம்ம ஊர் அக்ராந்தான் உத்தமம் இங்க வந்து இந்த ஊர்ல வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் ரெண்டாம் தர மனுஷன் வாழ்றதை விட நம்ம ஊர்ல போய் ஏழையா இருந்தாலும் முதல் தர மனிதனாக வாழலாம் குடி முதல் தர குடிமகனாக ஜாகிரதையா புரிஞ்சு வாழலாம் இங்க போய் நம்ம ஊர்ல இருக்கலாம் வர்த்தமானான் ஜீவான் பிராணி நகான் அண்டஜான் சதா எப்ப பார்த்தாலும் பார்த்து இருக்காங்க சரி அதனால என்னாச்சு naviddhyante tatav pruchak tathata drishyame vedam svapnadhrik chitta miśyate svapnadhrik chitta drishyaste naviddhyante tatav pruchak tathata drishyame vedam ஏற்கனவே அத்வைத பிரகரணத்தில் பார்த்த கருத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வேற கோணத்தில் சொல்றார் இங்கேயும் சொல்லி இருக்கார் முன்பகுதியில் எல்லாம் என்ன சொல்றாருன்னு ஜாகரத் புருஷனுக்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை இல்லையா அங்க பார்க்கிற போது ஜாகிரியல் பார்க்கிறவனுக்கு வேறாக பார்க்கப்படுகின்ற பொருள் இல்லை விஸ்வம் தர்பன திருஷ்யமான நகரில் ஸ்லோகம் தான் அதே கருத்து சொல்ற தத்தாக்கு நித்தியந்தேற்கு சித்த திருஷ்யா சொப்னத்தை காண்பவனுடைய சித்தத்தினால் அறியப்படுகின்ற எல்லாமே அந்த சித்தத்துக்கு வேறாக இல்லை இந்த சித்தம் சப்தம் வந்து நமக்கு ஒரு இடத்துல ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது நீங்க சைதன்ய சகிதம் மனஹான் போட்டு தப்பு கிடையாது தத்தகாத்தே அதுக்கு வேறாக இல்லை தத்ரிஷ்யமேவ இத ஆள் இங்க பாக்கிற ஆள் வேற இல்லை ஒரே சைத்தன்யம் ஒரே சைதன்யம் தான் தனக்கு வேறாக இல்லாத ஜாகிர பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறான் ஒரே சைதன்யம் தனக்கு வேறாக இல்லாத பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறான் ஏதோ இது வந்து ஜாகிரத அவஸ்தையிலேயே இன்னொரு உலக வாழ்க்கையிலே இரண்டு நிலைகளாக தோன்றுகிறதே தவிர எல்லா நிலைகளும் ஒன்றுதான் எல்லாம் இவனிடத்துலதான் ஸ்வப்னமா இருக்கட்டும் ஜாகிரமா இருக்கட்டும் சுஷுப்தியா இருக்கட்டும் எல்லாம் இதுல இருந்துதான் வந்ததுங்கிறது அர்த்தம் படிக்கல எல்லாம் வந்து மித்யாத்ம நிரூபணத்துக்கா பண்றேத்து அண்டஜான் ஸ்வேதஜான் வாபி ஜீவான் பசிய ஜிணி திருஷ்யம்ச்சி எல்லாம் இதே கருதுதான் இதிலெல்லாம் விசேஷமாக ஏற்கனவே நம்ம நிறைய படித்ததுனால நான் ஜாஸ்தி சொல்லலை சொல்லே இருந்த அது ஒரு மாதிரி ஆயிடுவது நமக்கே ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சுடுவது போர் அடிக்கக்கூடாதுங்கிறது வேற விஷயம் போர் அடிக்கிறது மித்தியானு விட்டுடுவோம் ஆனால் இதுல எல்லாம் எந்த கருத்துக்கள் சொல்லப்படுறதுன்னா இந்த அறுபத்தி ஒன்று அறுபத்தி எதை விளக்கி சொன்னாரோ எதை சொன்னாரோ அதை இன்னும் தெளிவாக விளக்கி சொல்றார் அவ்வளவுதான் இப்போ ரெண்டும் வந்து இந்த அறுபத்தி மூணு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் அறுபத்தஞ்சு அறுபத்தேர்ந்து ஒரு ஸ்லோகம் எப்படியோ அப்படியே திருஷ்டாவுக்கு அபிணமாக இருக்கிறது அதே போல ஜாக்ரத் பிரபஞ்சமும் ஜாகிரத் திருஷ்டாவுக்கு அபிணமாக இருக்கிறது சொல்ல போனால் ஜாக்ரத் திருஷ்டாவும் அப்புறம் என்ன சொல்றது சுஷு விமான அக்கார விமானவோம் உக்கை அமிரோம் மக்கா வாஸ்தவமா பார்த்தா என்னன்ன அமாத்திரணவது அவ்வகார நம்மள வியவகார அதித்தன ஆக்கிரத்துக்காக இவ்வளவு பரிசிரமப்படுறாருல இருந்தாலும் மூழ்கி போகாம எப்படி நதிக்கரையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து அதுக்குள்ளேயே மூழ்கி போகாம இருக்கணுமோ அது மா போயிடாம இருக்கிறதுக்கு இவ்வளவு கருணையோட சொல்ற இதில் இவ்வளவு சொல்ற தத் திருஷ்யமே அதனால தான் கொஞ்சம் என்ன சொல்றோம் வேதாந்தம்னா கொஞ்சம் விவகாரத்தை ஒதுக்கிவை விவகாரத்தை ரொம்ப பண்ணினா வேதாந்தம் படிக்க முடியாது படிச்சு ஞான நிஷ்டை அடைய முடியாது ஆகையினால விவகாரம்னா என்ன விவகாரம் வேணா கொஞ்சம் விவகாரம் வச்சுக்கணும்னு சொன்னா இந்த ஞான பலத்துக்காக சித்த சுத்திக்காக வேணா கொஞ்சம் வச்சுப்போம் அதுவும் போக என்ன ஆகும்னா என்னது எல்லாவற்றையும் எல்லாவற்றிலிருந்து விலகி பரிபூர்ணமா நிஷ்ட என்னது சச்சித்ரூபாத்மோனுமே ஸ்ருதி மனநிதி தியாசநுமாதா சம்பிகல்பே சீராங்கரஸ் விதா சுதாச்சிம் கமல ஜயித்தே சே மகியம் இது ஒரே டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க இன்னொன்னு மொதல்ல ஆரம்பிக்கிறவோ என்ன சொன்னார் கர்மஸ்வாத்மோஷா தா த ஒழு சிதானந்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்காண மரண வித்தியாசனம் எல்லாம் பண்ணி பூஜைய பூஜாரி கையில கொடுத்துட்டு சங்கராச்சாரியர் எழுதுராச்சாரியர் எழுதுனால அவர் கையில கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்னா அந்த துங்க கரையில இருக்கக்கூடிய விட்டுட்டு வேதாந்திரண நிதித்தியாசனம் பண்ணி நிர்விகல்பாதியில இருக்கணும் அப்படி பிரார்த்தனை பண்ற முதல கர்மாவை பண்ணணும்னா அதே எட்டு ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் அது அப்புறம் அடுத்த கடைசி ஸ்லோகம் என்னதுன்னா இதெல்லாம் பண்ணி வரிசையாக பிரார்த்தனையும் பண்ணார் சாந்தியாத்தியா சம்பதோமே வித்தர அதெல்லாம் படிக்க பார்த்தா தெரியும் ஆக இந்த எல்லாமே துரிய ஆத்மாவை அவ்வியவகார ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் இதை விளக்கி சொல்லி நிஷேதம் பண்ணுறார் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் போயிட்டே இருக்கு முடிச்சுடுவோம் जाग्रदादित्रयोन् मुक्तं जाग्रदादिमयं तथा, तन्नमाम्यहं, ஜாதின்முத்தோங்கைக்கன்னியோ குருராத் மூதவி வோமவா திணாமூர் நம அய்யுள்ளே நந்த அனந்தமாண்ட மெய்யுக்கெழிவந்தோ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 ஆதிநீ ஜிவிங்கா மாத காவேரி சரஸ்வதி